வணக்கம் டிசம்பர் 29, 2018 இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் வெள்ளப்பெருக்கு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை கூட்டமைப்பு தொடங்கப்பட்டுள்ள இடம் கொல்கத்தா இரண்டு ஜிப் சாமர் ஐ கடற்படை ஆறாவது தொடர் கூட்டு பயிற்சி நடைபெறவுள்ள இடம் ஸ்டீமன்ஸ் மூன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு நாற்பத்தி ஆறாவது இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ரஞ்சன் கோகுல் என்பவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஐந்து அமெரிக்க நாட்டு பாராளுமன்றத்தில் மகாத்மா காந்திக்கு தங்கப்பதக்கம் என்ற விருதை வழங்குவதற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முதல் சப்ததா மேளாவை புதுடெல்லியில் நடத்தவுள்ள நிறுவனம் எது இரண்டு எட்டாவது சர்வதேச உணவு மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது மூன்று பயோஸ்ரீதர் சம்மன் விருது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பு மாநாடு அதாவது சர்வதேச மின்சக்தி முதலாவது கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது ஐந்து இந்திரா இரண்டாயிரத்தி என்ற இராணுவ கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி